السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستعفره ونعوذ بالله من صرور انفسنا ومن صيات عمالنا من يخذي الله فلا مرل لا ومن يضي الفلا حدي لا ونأشهد أن لا إله إلا الله ونأشهد أن محمد عبده ورسوله اللهم صلي على محمد وعلى المحمد كما صليت على إبراهيم وعلى علي إبراهيم அலாஹும பாரிக் அலா முகமதின் முகமதின் கமா பாரக் அலா இப்ராஹிமோ அலா அலி இப்ராஹிமோ அலஹமது இல்லா கடந்த அமர்வுல நபிசுல்லா அலிஸ்லம் அனுப்பி வைத்த அந்த ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் மக்காவில் கொடுக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளுக்கு பாதுகாப்பு பெறும் பொருட்டாக நஜ்ஜாசி கிறிஸ்துவ மன்னரிடத்துல போயிட்டு அடைக்கலம் மேற்கொண்ட அந்த நிகழ்வையும் அதே போல அவர்களோடு நடந்த அந்த கலந்துரையாடலை பத்தி பேசினோம் அப்ப அதன் பிறகு அவர்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது நஜ்ஜாசி மன்னருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் நஜ்ஜாசி வந்து எவ்வளவு சொன்னாலும் நம்ம போன அமர்வுலே பார்த்தோம் அமருப் ஆஸ் மற்றும் அப்துல்லா ரபியா போன்றவர்கள் வந்துட்டு அவர்களை எப்படியாவது முஸ்லீம்களை வந்து அபிசினியா விட்டு வெளியே திரும்ப மக்காவுக்கே கொண்டு போய் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க அப்ப நஜாசி வந்து எக்காரணத்தை கொண்டு அவங்களை அனுப்ப மாட்டேன்னு உறுதியாயிட்டாரு திரும்ப இவங்க என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதாவது அன்னைக்கு போயிட்டு எல்லாரும் உட்காந்து ஆலோசனை பண்றாங்க இந்த குறைஷி காஃபீர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒன்னா ஆலோசனை பண்றாங்க அதுல அப்துல்லாப் ரபியா என்ன சொல்றாருன்னு சொன்னா அமிருப் ஆசிரலானு அதாவது அவர் இஸ்லாத்தை ஏற்பதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது அமருபி நாஸ் அவர்கிட்ட வந்துட்டு நாளைக்கு நம்ம திருமண நஜ்ஜாசியுடைய சபைக்கு போவோம் சபைக்கு போய் இவர்கள் வந்து ஏசுவ அடிமன் சொல்றாங்க அது நஜ்ஜாசி வந்து ஜீசஸ் இயேசுவை வந்து அவர் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வணங்கிட்டு இருக்கிறார் இப்ப எதை சொன்னா கோவம் வருமோ வந்து சொல்லுவோம் ஏசு வந்து ஒரு அடிமன் சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போறாங்க அப்ப அதே மாதிரி அடுத்த நாள் வந்து நஜ்ஜாசிட்ட இயேசுவை வந்து இவங்க அடிமங்கிறாங்க நீங்கள் வந்து இறைவுன்னு சொல்கிறீங்க இவங்க அடிமங்கிறாங்க அப்படின்னா நஜ்யாசிக்கு கடுமையான கோவம் வந்துருச்சு நம்ம இறைவனான்னு நினச்சிட்டு இருக்க ஒரு நபரை இவங்க வந்து அடிமங்கிறாங்களே உடனே அவங்களை திரும்ப கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப முந்திர நாள் நடந்த மாதிரியே இந்த நாள் வந்து அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது அப்ப இந்த உம்முகபிபா ரதியல்லாக நான் சொல்லி காட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் எனக்கு ஆனதே கிடையாது ஒரு மன்னர்கிட்ட வந்து அவருக்கு தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை இவங்க அடிமை முஸ்லீம்கள் அடிமைன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவங்க சொல்லி இவங்க நஜாசி கேட்டு எங்களை எல்லாம் அனுப்பிடுவாரோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மனவேதனை அடைஞ்சேன் அன்னைக்கு மனவேதனை அடைந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையில அடைந்ததே இல்லை எங்க போனாலும் இப்படி துரத்துறாங்கன்னு மனவேதனை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி உமுக அபியார் இது இல்லான்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப திரும்ப அடுத்த நாள் வந்து ஜாபீர் ஜாபீர் பின் அபுதாலிப் ரதி அல்லாஹான்னு என்ன பண்றாங்க மஜாஷி கூப்பிட்டு கேட்குறாரு நீங்க வந்து ஏசு அடிமங்கிறீங்களாமே நாங்க இறைவனை நினைச்சிட்டு இருக்கோம் இறைவனுடைய மகனா நினைச்சிட்டு இருக்கிறோம் இறைவனுடைய ஒரு அவதாரமா நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த திருத்துவ கொள்கைப்படி நீங்க அவர் அடிமன் சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது திரும்ப ஜாபீர் ரதி அல்லாஹன்னு சொல்லி காட்டுறாங்க உண்மையா சொல்றாங்க அவர் அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய அடிமையும் அல்லாவுடைய தூதரும் ஆவார் அப்படின்னு சொல்லி உண்மையை மறைக்காம அத மன்னர் என்ன வேணா போட்டோம் இதுதான் கொள்கை இதுதான் நம்பிக்கை அப்படின்னு உறுதியா அவர் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார் இஸ்லாத்தில் இயேசுடைய ஈசாசத்துடைய அவர்களுடைய நிலை என்ன அவர்கள் யார் இஸ்லாமியர்கள் நம்பிக்கையின்படி அதே போல அதுதான் அப்ப உண்மையை வந்து எடுத்து வைக்கிறார் பயம் இல்லாம எடுத்து வரைக்கிறார் உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த பிரீஸ்ட் பிஷப்ஸ் அதாவது போதவர்களுக்கு எல்லாம் வந்து மத போதர்கள் கிறிஸ்துவ போதர்களுக்கு எல்லாம் கடுமையான கோபம் ஆயிருச்சு என்னடா இவங்க பாட்டு வந்துட்டு இயேசுவ இறைவனுடைய அடிமங்கிறாங்க இவர் வந்து கேட்டுட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு கடுமையான கோவம் கோபம் ஆயிட்டாங்க நஜாசி எந்தளவுன்னு சொன்னா நஜாசிய வந்து சத்தமிடுறாங்க அந்த சபையிலேயே இவங்களை அனுப்புங்க இவங்க வந்து நம்மளுடைய இறைவனை வந்து அடிமங்கிறாங்க இறைவனோட அடிமங்கிறாங்க நீங்கள் அனுப்புங்க அனுப்புங்கிட்டாங்க நஜ்ஜாஷி உறுதியா சொல்லிட்டார் என்ன ஆனாலும் யாரு வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டோம் இவங்க இந்த நாட்டில் தான் இருக்க போறாங்க இவர்களை நான் திரும்ப அனுப்ப மாட்டேன் அப்படின்னு நஜ்ஜாஷி உறுதியா இருக்க இப்ப அவர்கள் வந்துட்டு உறுதியா அதே இடத்துல இருக்கிறாங்க கிறிஸ்துவ நாட்டுல முஸ்லீம்கள் அங்க உறுதியா ஈமானோடு உறுதியான ஈமானோடு உண்மையை கொள்கை மக்கள்கிட்ட சொல்லி மன்னர்கிட்ட சொல்லி உறுதியோட இருக்கிறாங்க நஜ்யாசியும் அவர்களை வந்து அரவணைச்சார் உம்மு உம்முசலமா ரீதியெல்லாம் நான் சொல்லி காட்டுறாங்க அந்த நஜ்ஜாசிக்கு வந்து என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்களோ முன்னாடி நாள் வந்து அவர்கள் நமக்கு சாதகமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பல அன்பு அன்பளிப்புகளை கொடுத்தாங்க குறிப்பா என்ன முறை அன்பளிப்பு சொன்னா அவருக்கு பிடிச்ச ரொம்ப லெதர் ப்ராடக்ட்ஸ் தோல் ப்ராடக்ட்ஸ் அது வந்து அந்த நேரத்துல அங்கே கிடைக்காது இங்கிருந்து மெனக்கெட்டு எடுத்துட்டு போய் இதெல்லாம் இப்படி எல்லாம் அந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களை எப்படியா கூட்டிட்டு வந்திருக்கணுங்கிறதுக்காக லெதர் ப்ராடக்ட்ஸ் பிடிச்சத கொடுத்தாங்க அப்போ நஜாஸ் என்ன பண்ணிட்டார் இது திரும்ப கொடுத்து நாங்கள் அனுப்ப போகிறதும் கிடையாது கொடுத்த அன்பளிப்பு எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அமருப்னு ஆஸ் தலைமையில் வந்த அந்த நபர்களுக்கு அவங்க கொடுத்த கிஃப்டை திரும்ப கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க அப்ப திரும்ப அவர்கள் அங்கேயே வாழ்றாங்க எது அளவுக்கு ஹிஜ்ரி ஏழு மதினாவுக்கு போய் ஏழு வருஷம் கழிச்சுன்னா இவங்களுக்கு கட்டளை வருது நபிசுல்லா வந்து திரும்ப வாங்கணும் அப்ப இதுல படிப்பினைகள் என்ன பொதுவாவே இந்த வரலாறுல வந்துட்டு நம்ம சும்மா வரலாறு படிச்சுட்டு போனோன்னு இருக்கு தான் அதிகமா இருக்கும் வரலாறுல இந்த சம்பவத்துல இருந்து என்ன படிப்பினைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றை பொறுத்த வரைக்கும் சிறப்பம்சம் இப்போ முதலாவது படிப்பினை என்னன்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக கஷ்டங்கள் வழிகள் துன்பங்கள் அடி வேதனை உத மன உளைச்சல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தங்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஹிஜிரத் செஞ்சு போனாங்க இப்னு இசாம் சொல்லி காட்டுறாங்க தன்னுடைய நூலில் வரலாற்று நூலில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மக்காவில் வந்துட்டு டார்ச்சர் அதிகமாச்சு அப்ப அவர்கள் என்ன பண்ணாங்க அவர் வழியே இல்லாம தங்களுடைய உயிரை பாதுகாத்தாகணும் ஈமானை பாதுகாத்தாகணும்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஹிஜரத் செஞ்சு போனாங்க அதே ஈமானை பாதுகாக்க ஏன்னு சொன்னா நம்ம போன சில வகுப்புகளுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஹம்மார்பின் யாசிர் ரதியில்லான் கஷ்டப்படுத்தும்போது மனதிலிருந்து வரலனாலும் வாய் வழியா திட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ரசூல்லா திட்டினாங்க எத்தனை பேர் துன்பத்துக்கு பயந்து ஈமானே விடுறாங்க எல்லாருமே பிலால் இல்லான மாதிரியும் கப்பாபின் அறத்து வழி இல்லாம இருக்க மாட்டாங்க அப்ப அந்த துன்பங்கள் வரும்போது சிலருடைய ஈமானை வந்து ஆடிடும் அப்போ அவர்களுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் நிஜில் செஞ்சு போனாங்க அதே போல ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஈமான் இருக்கே ஈமானை பாதுகாப்பதற்காக அவர்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தாங்க ஆனால் எல்லாருமே ஒரே தரத்தில் இல்லை எல்லா சகாபாக்களும் ஒரே தரத்தில் ஈமான்ல இல்லை உதாரணத்துக்கு ஒரு சகாபி நபிசுல்லா அலஸ்திட்ட ஒரு முட்ட அளவுக்கு தங்கத்தை எடுத்துட்டு வந்து சதக்கா கொடுத்தார் வெறும் ஒரு முட்ட அளவு அவர்கிட்ட மொத்த சொத்துமே அதுதான் மொத்த சொத்தையுமே வந்து கொடுத்தப்ப நபிசுலால் என்ன பண்ணாங்க இதை நீங்க திரும்ப எடுத்துட்டு போங்க உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இங்கே வந்து சதக்கா பண்ணுங்க அப்படின்னாங்க அப்ப இதே மாதிரி அபூபக்கர் இல்லான்னு என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் கொண்டோன்ட்டு வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் வச்சுட்டு வரணும் அப்ப அவங்கள்டு வாங்கிக்கிட்ட ரசூல்லா ஏன் இவங்கள்டுந்து வாங்கிக்கல மொத்த சொத்தையும் வாங்கின ரசூல்லாக்கு முட்டை இருந்த தங்கத்தை ஏன் வாங்கிக்கல ரசாக்கு தெரியும் இவர் எல்லாத்தையும் கொடுத்தாலும் நாளைக்கு கஷ்டத்தின் போது அல்லாவுக்காக கஷ்டப்பட்டான்னு ஏற்றுக்கொள்வாரு இவருக்கு இவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டா நாளைக்கு துன்பம் வந்த பிறகு இவருக்கு ஈமானுக்கு பலகீனமாகும் அப்ப யாருகிட்ட எந்த அளவு தியாகத்தை பெற்றுக்கொள்ளணும் யாரு முழுவதும் கொடுத்தும் தியாகம் பண்ணுவாங்க யாரு வந்து முழுவதும் கொடுக்காம கொஞ்சம் முழுவதும் கொடுத்தா அவர்களால வந்து சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ரசுல்லாக்கு தெரியும் அதே போலதான் இந்த விஷயத்துல எல்லா சகாபாக்களுடைய ஈமானும் ஒரே தரத்துல இல்லை அப்ப அவர்களுடைய அடி வாங்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக ரசூல்லா சுல்லாஸ்லாம் அவர்களை வந்து ஹிஜ்ரத் அனுப்பி வச்சாங்க அதே போல இவர்கள் வந்து இப்னு இசாக் அவர்கள் வந்துட்டு சொல்லி காட்டுறாங்க ஈமானை பாதுகாக்க வந்து அவர்கள் வந்து பயணம் போனாங்க அப்படின்னு நம்ம வந்து அவர்கள் சொல்லி காட்டுறாங்க குறிப்பா இதுல சொல்லிக்காட்டும்போது ஈமானை பாதுகாக்க தான் போனாங்க இல்லை உயிரை உயிரை பாதுகாக்க போனாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு சொன்னான் ஒரு வார்த்தைக்காக அவன் உயிரை பாதுகாக்கிறதுக்காக தான் போனாங்க துன்பத்தை சகித்து கொள்ளாம தான் சகித்து கொள்ள முடியல வாங்குற அடி தாங்க முடியல அப்படிங்கிறதுனால போனாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது காரணம் என்னன்னு சொன்னா ஹிஜ்ரா சென்றவர்களை வந்து ஹிஜ்ரத் செஞ்சவர்கள் மிக முக்கியமான நபர்கள் அந்த இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உமுஹபிபார் அது இல்லாமல் யாருன்னு சொன்னா அபு சூஃபியான் அவருடைய மகள் அபு சுஃபியான் யாரு குறைசிகளுக்கு தலைவர்கள் ஒரு ஆள் மிக முக்கியமான ஆள் இவங்களை ஒரு முறை கூட ஈமானை ஏற்றுக்கொண்டதுக்காக யாருமே அடித்தது துன்பத்துக்கு பயந்துதான் போனாங்களான்னு கேட்டா கிடையாது ஈமானை பாதுகாக்கிறதுக்காக போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ஹா கிராமத்தில் சொல்லி காட்டுறாங்க மேலும் சையது குத்துப் சொல்லி காட்டுறாரு அவர்கள் இதேதான் சொல்லி காட்டுறாரு அவர்கள் முதுக்குறிப்பா வந்து ஜாபர் பின் அபுதாலி ரதியலா அதே போல உமு ஹபிபார் ரத்தியல்லா இவர்கள்லாம் வந்துட்டு உயர்ந்த குளம் உயர்ந்த பரம்பரை யாருமே இவங்களை நெருங்க முடியாது எந்த மிக முக்கியமான அத்தாரிட்டி இவங்க தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி அந்த முக்கியமான குடும்பம் முத்தலிப் அவருடைய மகன் தான் வந்து அபுதாலி அதே போல மிக முக்கியமான கோத்திரத்தில் மிக முக்கியமான குறைச்சி தலைவர்கள் ஒருவர் இவர்கள்லாம் யாருமே அடிவாங்கள யாருமே இவர்கள்லாம் அடிக்கல அப்ப அடிக்கு பயந்துட்டு அவங்க போகல தன்னுடைய ஈமான் அங்கு பாதுகாக்கப்படணும் இங்க இருந்தா ஈமானுக்கு பங்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இஜிதம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைது குத்து சொல்லி காட்டுறாரு அதே போல இதுல இன்னொரு காரணம் அவர்கள் அடிக்கோ ஈமானுக்கோ போயிருந்தாலும் சைது குத்து பிராமத்தினாலே சொல்லி காட்டுறாரு அவர்களுடைய குறைசிகளுடைய நம்பிக்கையை இது மிக பலமாக பாதித்தது ஏன்னா இங்க போனவர்கள் எல்லாமே முக்கியமான குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இரண்டு நபர்களே உம்மு ஹபிவா ரதி எல்லா அனுகா ஜாபிர்பின் அபுத்தாலி ரதியெல்லா அனுகா இவர்கள் இரண்டு பேருமே மிக முக்கியமானவர்கள் குறிப்பாக அரபுகள் அந்த நேரத்தில் குறைசிகள் வந்து அரபுகள் இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தாங்க ஹாஜிகளுக்கு அவர்கள் வந்து தண்ணீர் போகட்டு இருந்தாங்க முழு ஹஜ்ஜுக்கும் பொறுப்பெடுத்திருந்தாங்க இன்னும் அந்த யானை சம்பவத்திற்கு பிறகு முழு அரபு நாடும் அவர்கள் மீது ஒரு ஒரு மதிப்பு இருந்தது அப்போ இவர்களில் முக்கியமான நபர்கள் ஹிஜ்ரத்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரபுகளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஏன் இவர்கள் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ அவர்களும் இஸ்லாத்தியை ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க இவர்களுடைய நோக்கம் இது மாதிரி போனா நம்மளுடைய இவர்களுடைய நம்பிக்கை ஆடும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் அப்படின்னு சையது குத்துப் சொல்லி காட்டுறாரு மேலும் சொல்லி காட்டுறாரு ஊரே அதாவது மொத்தமா மொத்த ஊருமே பயப்பட்டுட்டு இருந்துச்சு யாருக்கு காபத்துள்ளாவை தொடுவதற்கோ தாக்குவதற்கோ அந்த நேரத்தில் இவர்கள் வந்து இங்கிருந்து பயந்து அங்க போறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்னு மக்கள் ஆராய்ந்தார்கள் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவதற்கும் இந்த ஹிஜ்ரத் காரணமாக இருந்தது அப்படின்னு சையது குத்துப் ரமத்துலாரியை சொல்லி காட்டுறாரு அதே போல மிக முக்கியமான இன்னொரு காரணம் இந்த ஹிஜரத் ஏன் அப்படிங்கிறதுக்கு முனிதால் கத்வான் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லிக் மக்கா அல்லாது இன்னொரு மிலிடரி பேஸ் அதாவது மக்கள் பேஸ் மக்களுடைய நாகரிகம் அங்க வந்து ஒரு கூட்டம் இருக்கட்டும் அப்படின்னு அபிசுல்லா இஸ்லாம் நினைத்திருக்கக்கூடும் ஏன் சொன்னா நீங்க மக்களால் எல்லாத்துக்கும் ஏதாவது ஆயிடுச்சுனாலும் அங்க ஒரு முஸ்லீம்கள் இருப்பாங்க அவர்கள் மூலியமா அல்லா மார்க்கத்தை மேலோங்க செய்வான் அதற்காக இந்த ஹிஜ்ரத்தில் அபிசுலாஸ்லம் அனுப்பி வைத்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்காட்டுறாங்க ஹிஜ்ரி ஏழு வரைக்கும் ஏன் ரசூல்லா சிலம் கூப்புள்ள மக்காவிலிருந்து எல்லாமே வந்த பிறகுதான் ரசூல்லா கடைசியா வந்தாங்க ஏன் அபிசீனியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை மட்டும் ஹிஜ்ரி ஏழு வரைக்கும் கூப்புள்ள சொன்னா ஹிஜ்ரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மதினாவுக்கும் பல அச்சுறுத்தல்கள் இருந்தது யூதர்கள் வந்து தாக்குனாங்க மக்கத்து குறைசிகள் வந்து தாக்குனாங்க அனைத்து முஷிரிக்களும் வந்து தாக்குனாங்க அப்ப எப்போ அச்சமற்ற சூழ்நிலை இருந்துச்சோ அது ஒரு முஸ்லீம் கூட்டம் இருக்கட்டும் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நடந்து முஸ்லீம்களே இல்லாமாலும் அவர்கள் மூலமாக இஸ்லாம் பரவட்டுன்னு சொல்லி அங்கே வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கக்கூடும் அப்படின்னு முனிர் அல் கதுவான் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டு அப்ப ஹிஜ்ரி ஏழுக்கு பிறகுதான் அவர்கள் வந்து மதினாவுக்கு வராங்க அது வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க எங்க அபிசீனியாவில் அங்கேயே தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம குறிப்பா ஹிஜ்ராவை குறித்து இன்னும் சொல்ல போனா மக்காவுடைய வாழ்க்கையை குறித்து மிக குறைந்த வரலாறுகள் தான் இருக்கும் எல்லாம் எந்த கித்தாபு எடுத்துட்டாலும் ரசூல்லால் சல்லாலின் நபித்துவம் கிடைத்த பிறகு மக்காவில் இருந்தது பதிமூணு வருடம் மதினாவில் இருந்தது பத்து வருடம் தான் அதை வருடம் கம்மியாதான் இருக்கும் ஆனா எந்த வரலாற்று புத்தகம் எடுத்து பார்த்தாலும் மக்காவுடைய வரலாறு கம்மியாகவும் மதினாவுடையவர்களால் அதிகமாவும் இருக்கும் குறிப்பா இன்னும் இந்த ஹிஜரத்தை குறித்து குறிப்பா இன்னும் இந்த ஹிஜரத்தை குறித்து அபிசீனியாவுக்கு மக்கள் சென்ற ஹிஜரத்தை குறித்து ரொம்ப கம்மியாக இருக்கும் காரணம் என்னன்னு இரண்டு காரணம் முதலாவது காரணம் நபிசிலாஸ்ரம் ஆரம்பத்தில் ஹதீஸ்களை வந்து டாக்குமெண்ட் பண்றத அதாவது ஆவணப்படுத்துறத வந்து தடுத்து வச்சிருந்தாங்க ஏன்னா குரானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இதுக்கு கொடுத்துருவாங்களோ இப்போ குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குரானை எழுதுங்கள் ஹதீசை பதிக்க எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இன்னைக்கு அல்லா பாதுகாக்கணும் நம்மளோட நிலைமை அப்படியே உள்டாவா இருக்கு குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம் குரானை எடுத்து படிக்கிறது இல்லை குரானை எங்கேயுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல ஹதீஸ்களை மட்டுமே பலர் ஹதீஸ்களோடையே இருக்கிறாங்க அல்லா பாதுகாத்தவர்களை தவிர குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஹதீசை வந்து நீங்க ஆவண ஆவணப்படுத்தாதீங்கன்னு மக்காவுடைய நேரத்தில் அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க இரண்டாவது ஆரம்ப கால வரலாற்று வந்து ஏ மதினாவுடைய காலகட்டத்தின் மீது வந்து அதிகமாக போக்கஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அவர்கள் காலத்துல அதாவது அந்த அறிகர்கள் காலத்துல அவர்களுக்கு சூழ்நிலை மதினாவை போல ஒரு சூழ்நிலை அங்க இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சு அப்ப அவர்களுக்கு தேவையான சட்டங்கள் எல்லாம் மதினாவை ஒத்திருந்த சட்டம் இன்னைக்கு நமக்கு மக்காவோட சட்டம் இன்னைக்கு இஸ்லாமுடைய ஆட்சி இல்லை நம்ம மக்கத்து குறைசிகளுக்கு குறைசிகள் மூலமா என்னென்ன தொந்தரவுகள் வந்துச்சு அதே இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவுகள் அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கே இது வந்து மக்காவுடைய சூழ்நிலை அப்ப அன்று இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் மதினாவுடைய சூழ்நிலை வாழ்ந்தனால மதினாவுக்கு அதிக போக்கஸ் பண்ணாங்க இன்னைக்கு நம்ம அதிகமா படிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது மக்காவுடைய சூழ்நிலை அப்ப மக்காவுடைய சூழ்நிலை தான் இன்னைக்கு நமக்கு அதிகம் ஏன்னா இன்னைக்கு நம்ம சிறுபான்மையா இருக்கிறோம் என்ன எப்படி ரசூல்லா சிவாலஸ்லமும் முஸ்லீம்களும் குறைசிகளுக்கு மத்தியில சிறுபான்மையினராக அவர்களுடைய ஈமானுக்காக ஈமான் ஏற்றுக்கொண்டதற்காக எவ்வளவு தொந்தரவுகள் துன்பங்கள் வந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை இருக்கு முஸ்லீம் உலகமே உலகம் முழுவதும் இன்னைக்கு ஏறத்தால் அப்படிதான் இருக்கு இப்ப நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டியது அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டியது மக்காவுடைய சூழ்நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப குறிப்பாக வந்து இந்தியா போன்ற இந்தியா சைனா ரஷ்யா அமெரிக்கா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலையுமே முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினரா எப்படி மக்காவில் முஸ்லீம்கள் அன்னைக்கு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம் தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடி உதை அனைத்துமே பெற்றுக்கொண்டு பாரசீங்கம் இருந்துச்சு மன்னர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்காம ஏன் இந்த அபிசினியாவை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்த அந்த மன்னர் யாரையும் எதிர்ப்பற கிடையாது அவர் நியாயமான முறையில் ஆட்சி செய்த ஒரு நபர் ஒரு நியாயமான மனிதர் எந்த சைடு நியாயம் இருக்கோ அந்த சைடு தான் பேசுவார் அதை இந்த நம்ம வரலாற்று நிகழ்வுலே பார்த்தோம் அது முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் அரபுகளுக்கும் ஹபசாக்களுக்கும் இடையிலும் வந்து ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு லீலாபி குரேஷ் அந்த சூறாலே நம்ம பார்ப்போம் அவர்கள் இரண்டு பருவநிலைகளில் இரண்டு வர்த்தகம் செய்வாங்க அப்ப இவங்க அபிசீனியாவுக்கு வர்த்தக தொடர்பும் இருந்துச்சு அவர்களுக்கு மத்தியில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு ஒரு அறிமுகம் இருந்துச்சு அதனால வந்து அவர்கள் வந்து அபிசீனியாவை தேர்ந்தெடுத்ததுக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கு அடுத்ததாக அபிசீனியாவுடைய கலாச்சாரம் அரபுகளிடத்துல நிறைய இருந்தது உதாரணமாக உம்மு ஐமன் இவங்க யாரு ரசூல்லாய் சொல்லத்துக்கு பால் கொடுத்தவங்க இவர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய வழக்கு எல்லாமே அபிசீனியாவோட தான் இருந்துச்சு அவர்கள் அபிசீனிய மொழி அவர்கள் அந்த தொடர்புலே இருந்தனால அரபுகளோடு நல்ல அந்த ஒரு புழக்கத்துல இருந்தாங்க அவங்க எந்த சொன்னா இப்ப சாத் சொல்லி காட்டுறாரு இந்த உமு ஐமன் ரதில்லா இவர்கள் வந்து அடிக்கடி சலாம் அல்லாஹி அழைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது அல்லாவின் சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும்னு சொல்வதற்கு போல இவங்க சலாம் இல்லாகி அழைக்கும்பாங்க இது அபிசீனிய பாஸ் அதாவது அல்லாவு அல்லாவுடைய சாந்தி சமாதானம் உங்க மேலே உண்டாக கூடாது அப்படிம்பாங்க பசுலா சில்லாலச்சனம் நீங்க வெறும் சலாம்னு மட்டும் சொல்லுங்க அப்படிமாங்க வார்த்தையில வந்து ஒரு சின்ன வார்த்தை இப்ப நீங்க மாத்தாதீங்க நீங்க வெறும் சலாம்னு மட்டும் சொல்லுங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி துணை வந்து எல்லாரும் துவா செஞ்சுட்டு இருக்கும்போது மும்மு நதியா அவங்க துவா செய்வாங்க சப்பத் சப்பத் அல்லாஹு அத் சொல்றதுக்கு பல புதுமாங்க சனி சனி சனிக்கிழமை நீங்க இவர்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கிழமை சனிக்கிழமை அபிசீனிய வழக்கில் உள்ள ஒரு வார்த்தை அப்ப இது எதாவது குறிக்குதுன்னு சொன்னா இவர்கள் வந்து அபிசீனியாவோடு நல்ல ஒரு தொடர்புடையும் எந்த சொன்னா கலாச்சார அமைகளோடு இது என்ன சொல்ல போனா அவர்களுடைய வழக்கு மொழி வழக்கு கூட அவர்களிடமிருந்து ரொம்ப ஒட்டி இருக்கிற அளவுக்கு ரொம்ப குளோஸா இருந்தாங்க அதனாலதான் அபிசினியாவை தேர்ந்தெடுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு ஆசிரியர் சொல்லி காட்டுறாரு அடுத்ததாக முக்கிய காரணம் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையும் நம்மளோட நம்பிக்கையும் ஏறத்தாழ ஒரு சில தவிர அனைத்துமே சேம் ஒரு சிலை வணங்கிகள் போலவோ இல்ல நெருப்பு வணங்கிகள் போலவோ இல்ல அதனால நெருக்கமான ஒரு இறை நம்பிக்கை இருந்தனாலையும் ரசவுல்லா செல்லா அலம் இந்த ஹபசாவை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஆசிரியர் இங்க குறிப்பு காட்டுறாரு அதே போல இந்த ஜாபீர் பின் அபிதாலி பிரதில்லான் அவர்களும் நஜ்ஜாசியும் அவர்களுக்குள்ள உரையாடி கொண்டாங்கல்ல இந்த மொழி என்னவா இருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அரபியாக தான் இருந்திருக்க கூடும் ஏன்னா நஜ்ஜாசி ஒரு மன்னர் கண்டிப்பா அவருக்கு பல மொழி தெரிஞ்சிருக்கும் அதே போல இருந்து பல வர்த்தகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரபி ஒரு பரிச்சயமாகவும் இருந்தது இப்போ அவர்கள் அரபியில் தான் அவர்களுடைய அந்த உரையாடல்களும் இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறார் நஜ்ஜாசி முஸ்லீம் ஆனாரா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்வி நஜ்ஜாசி முஸ்லீம் ஆனார் இப்போ தைமையா சொல்லி காட்டுறாரு அவர் ஒரு வக்து கூட கிடையாது அவர் ஹிஜ்ரத் கடமையான பிறகும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற போது அது கடமையான ஹிஜிரத்தாக இருந்தது அந்த ஹிஜ்ரத்தும் அவர் செய்ய கிடையாது அதே போல குரான்படி அவர் ஆட்சியும் செய்யலை நோம்பும் வைக்கல ஹஜ்ஜும் செய்யல எதுவுமே செய்யல ஆனால் அவர் வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லாவுடைய தவிகிதை ஏற்றுக்கொண்டார் அவரால் முடிஞ்ச அளவு அமல் செஞ்சார் அவருடைய மரணத்தின் போது ரசூல்லா சுல்லாஸ்லம் மதினாளர் இருக்கிறாங்க இவர் மரணம் அடைஞ்சது அபிசீனியாவில் ரசூல்லா சொல்லா அஸ்லம் சொல்லி காட்டுறாங்க முதல் ஹதீஸ்ல புகாரில வருது ரசூல்லா சுல்லாஹ் அஸ்லம் இவர் மரணித்த பிறகு அபிசீனியாவில் உள்ள ஒரு உண்மையாளர் மரணித்து விட்டார்ன்னு சொல்லிட்டு அங்க மரணித்தவருக்கு இங்கே ஜனாசா தொலைவு நடத்தினாங்க மதினாவில் காயிப் ஜனாசா அவர் முஸ்லீமாக இருந்தார் தன்னுடைய ஈமான மறைத்து வைத்திருந்தார் இன்னும் சில அறிவிப்புகள் வருது ஜாபிர்பின் அபிதாலிப் ரதியுல்ல அவர்களோடு சீக்கிரட்டா இஸ்லாத்தை படிப்பதற்காக சென்று வந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சில வரலாற்று குறிப்புகள் இருக்கு அதை பத்தி அதிகமா அதிகமான குறிப்புகள் இல்லை ஆனா அவர் முஸ்லீமாக இருந்தார் தன்னால் முடிந்தளவு அமல் செய்தார் அதே மரணிக்கும் போது ரசூல்லா சுல்லாஸ்லாம் அவருக்கு தொழுகை வைத்தார்கள் சொல்லி சை புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு அதே போல் அடுத்த ஹதீஸ்ல இவர் மரணித்தார் அப்படின்னு சொன்ன பிறகு ரசூல்லா சுல்லன் சொல்லி காட்டினாங்க கிறிஸ்தவி அகிக்கும் அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி நபிசுலா சொல்லி காட்டினாங்க அவர் காஃபியாக இருந்தால் பாவ தேடுவதற்கு அனுமதி இல்லை அப்போ ஒரு முஸ்லீமாக இருந்தால் தான் ரசூல்லா சுல்லாஹன் பாவ மன்னிப்பு தேடுமாறு கட்டளையிட்டு இருப்பாங்க இருந்தார் முஸ்லீமாக வாழ்ந்தார் முஸ்லீமாக மரணித்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ்கள் மூலமாக தெரிய வருது இப்ப இதுல படிப்பனைகள் பாடங்கள் இந்த ஹிஜ்ரத்து மூலமா இந்த ஆரம்ப ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு சென்ற ஹிஜரத்தில் உள்ள படிப்பனைகளும் பாடங்கள் என்ன சொன்னா முதலாவது படிப்பனை அவர்கள் கொள்கையில உறுதியா இருந்தாங்க இன்னைக்கு ஒரு மன்னர் கேட்கிறாரு நமக்கு இன்னும் சொல்ல போனா உயிரே போயிடும் எங்களோட ஜீசஸேசுவை வந்து நீ அடிமன் சொல்றியா நம்ம நினைச்சிட்டு சொல்லுவோம் நம்ம சொன்னா கொன்றுவாரு இல்லைன்னா உயிரை ஊரை விட்டு அமைச்சிருவாரு இல்லை இல்லைங்க அடிமனா இல்லைங்க அப்படின்னு ஈமான் பலகீனம் உள்ளவராக இருந்தா அங்கே சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கிருந்து அனைத்து முஸ்லீம்களும் என்ன பண்ணாங்க கொள்கையில உறுதியாக இருந்தாங்க ஈசாலசனம் அடிமை தான் ஜீசஸ் இயேசு அவர் வந்து அல்லாவுடைய அடிமை தான் அப்படின்னு சொன்னாங்க பயப்படாமல் சொன்னாங்க இப்ப அவர்கள் எங்க இருந்தாலும் ஆபத்தா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கே ஆபத்தாக இருந்தாலும் உண்மையை அவர்களை கொண்டு மறைக்கவே கிடையாது உண்மையை வந்து எத்தி வச்சாங்க அதே போல அவர்களிடத்துல கலாச்சார மாற்றம் வரவே இல்லை இஸ்லாமத்துடைய கலாச்சாரம் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு அமுருபின் பொதுவா வந்து மன்னர்கள் அந்த நேரத்தில் சரி இந்த நேரத்தில் என்ன நடக்கு முதலமைச்சர் பார்த்தா காலில் தப்பு தொப்பு மன்னர் சொல்லவா வேணும் அனைவருமே அந்த மன்னருக்கு முன்னாடி சஜிதா செய்வாங்க அமுருபு அவருடைய குழுவினரும் போய் சஞ்சிதா செய்யறாங்க செஞ்சுட்டு அந்த இரண்டு நாள் உரையாடல்களிலுமே முஸ்லிம்கள் சஜிதா செய்யல இவர் சொல்லி காட்டுறாரு இங்க பாருங்க நாங்கள் எல்லாரும் சஜ்ஜிதா செய்றோம் இவர் மட்டும் சஜ்ஜிதா செய்யல பாருங்க இவங்க மட்டும் சஜ்ஜிதா செய்ய பாருங்க எவ்வளவு அவமதிக்கிறாங்க பாருங்க உங்க உங்க ஜீசஸையும் அடிமைங்கிறாங்க சஜிதாவும் உங்களுக்கு செய்யறதில்லை அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு அப்ப அங்க இருந்த கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றலை இஸ்லாம் வந்து சுஜிதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு மன்னர்ல இதையும் சொன்னாங்க நாங்கள் அல்லாவை தவிர வேற யாருக்கும் சுஜிதை செய்ய மாட்டோம் நாங்கள் யாருக்குமே அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கலாச்சாரம் கொள்கையிலேயும் உறுதியாக அவர்களுடைய வாழ்க்கை முறை அதாவது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஆந்திராவுக்கு போகிறோம் அவர்களுடைய இஸ்லாத்துக்கு எதிரல்லாத கலாச்சாரங்களை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இஸ்லாத்துக்கு எப்போ எதிராக ஒரு கலாச்சாரம் வருதோ அது எந்த ஒரு மொழி கலாச்சாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சபையுடைய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய சித்தாந்தத்துடைய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி சகாபாக்களை அதை ஏற்றுக்கொள்ளலை நாமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்ப அவர்கள் வந்து உறுதியாக இருந்தாங்க அவங்களுடைய கலாச்சாரத்துல அதே போல அமீர் ஒரு அமீருக்கு நியமித்து இருந்தாங்க அவங்க நம்ம இடத்துல வந்து பொதுவாக வந்து ஒரு கருத்து இருக்கும் இஸ்லாமிய ஜமாத் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு அமீர் இருக்கணும் மைனாரிட்டியா இருக்கிற இடத்துல வந்து அமீர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து என்ன தெளிவாக வழங்குன்னு சொன்னால் அவங்க நூத்தி தான் இருந்தாங்க எல்லாரும் போய் எல்லாரும் முன்னின்று எல்லாருமே பேச கிடையாது அவர்களுக்குன்னு ஒரு அமீரை தேர்ந்தெடுத்தாங்க எந்த நேரமும் அவர் மன்னரோட உரையாடல் நிகழ்த்துவார் எந்த கோரிக்கையா இருந்தாலும் மன்னரோட அவர் தான் தொடர்பு கொள்வார் அப்ப அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜாபீர் பின் அபுதாலிப் ரதியல்லா அவர்கள் தான் தொடர்பு கொண்டாங்க அவர்களுக்கு அவரது அவர்கள் தான் அமீராக இருந்தாங்க அப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்தாலும் அமீர் கட்டாயம் இருந்தாலும் ஒரு தலைமை இருக்கணும் அந்த தலைமையை வந்து நம்ம எதுக்காக இருந்தாலும் முன்னிறுத்தணும் இதுல பெறக்கூடிய இதுவும் ஒரு படிப்பினை அடுத்ததாக பெண்களுடைய பங்களிப்பு இந்த ஹிஜரத்தில் ஹிஜரத்தில் இருக்கட்டும் இதற்கு பின்னாடி வந்த நிகழ்வுகளையும் இருக்கட்டும் பெண்கள் எந்த அளவு பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க நமக்கு பொதுவாகவே தெரியும் இஸ்லாம் வந்து நடுநிலையமா இருக்கும் இந்த எக்ஸிடெண்ட்டுக்கும் போயிடக்கூடாது இந்த எக்ஸிடெண்ட்டுக்கும் போயிடக்கூடாது இந்த உச்சக்கட்டத்துக்கும் போயிடக்கூடாது இந்த உச்சக்கட்டத்துக்கும் போயிடக்கூடாது நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் ஒன்று பெண்கள் வந்து அவர்களை கூத்து கும்மாலம் முழுக்க முழுக்க அது இதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மொத்தமாக சுதந்திரம் கொடுத்துட்றோம் இன்னொரு சைடு அவர்களை பேசுறதே வர்றது இல்லை அவர்கள் வெளியவே விட விடுறதில்ல பேசவே விடுறது இல்ல மார்க்கம் தெரிந்து தெரிந்து கொள்வது கூட பள்ளி விடுறது இல்லை இன்னைக்கு அப்போ ஒன்று இந்த கடைசி இல்லைன்னா இந்த கடைசிக்கு போயிடும் இஸ்லாம் வந்து நடுநிலையான மார்க்கம் அதை இந்த பெண்களுடைய வரலாற்றுலேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அனைவருக்குமே தெரியும் முதல் முதல் முஸ்லீமான நபர் இந்த உலகத்திலேயே முதல் முதல் முஸ்லீம் யாருங்க ஒரு பெண்ணு தான் முதல் முதல் உயிர் துறந்த சகிதி யாருங்க ஒரு பெண்ணு தான் சுமையார்லா அதே போல பெண்கள் தியாகம் எவ்வளவு பெண்கள் தியாகம் செஞ்சிருக்காங்க அது வரலாறு மிகப்பெரிய வரலாறு குறிப்பா வந்து இன்ன இந்த சம்பவத்துல ஹிஜ்ரத் முடிஞ்ச பிறகு இவங்க அபிசீனியாவில் இருந்து ஹிஜ்ரி ஏழில் மதினாவுக்கு சென்ற பிறகு ஹஸ்மா பின் உமைஸ் ரதியுல்லாஹா யாருவங்க ஜாபிர் பின் அபுதாலிப் ரதி அல்லானு அவர்களுடைய மனைவி இவர்களுக்கும் ஹஃப்ஸா ரதியுல்லா இவர்கள் யாருன்னு அபிசுல்லாத்துடைய மனைவி உமர் அல்லானுடைய மகள் இப்ப இந்த அஸ்மா பின் உமை அதிலாஹா அண்ணா வந்து ஹப்சா ரதுல்லோட அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க எங்கிட்டு பார்த்தாலும் சுத்தி எல்லாமே வந்து சொந்தக்காரங்க ரொம்ப நாள் கழிச்சு அங்கிருந்து இங்க வராங்க இங்க போய் பேசிட்டு இருக்கும்போது உமர் இல்லான்னு வந்து இவங்க யாரு இந்த அபிசீனிய பெண்ணாவங்க அபிசீனி அந்த பாசை அந்த அவங்களுடைய மொழி வழக்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு பேசிட்டு இருக்கும்போது யாருங்க அபிசீனியலந்து வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட பிறகு அப்சார் அல்லாண்ணா சொல்றாங்க இல்ல அப்படிங்கிறாங்க கடல்லேருந்து வந்தாங்களே அவங்களான்னு கேட்குறாங்க கொஞ்சம் கிண்டலாக கேட்குறாங்க அதாவது கடல் தாண்டி வந்தாங்களா அவங்க கடல்லேருந்து வந்தாங்களே அவங்களா அப்படின்னு கேட்ட பிறகு அஃசார் அல்லாண்ணா சொல்கிறாங்க ஆமாம் அவங்க தான் அப்படின்னு சொன்ன பிறகு உமர் அல்லான்னு சொல்கிறாங்க நாங்கள் தான் நபிக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க அஸ்மாபின் உனேஸ் அது எல்லா சொல்லி காட்டுறாங்க உடனே வந்து அஸ்மாரதி வந்து சரியான கோவம் வந்துருச்சு கோம் வந்துட்டு நீங்கள் எல்லா நேரத்திலும் நபி கூட இருந்தீங்க அவர்களிடத்துல மக்காவும் இருந்தீங்க மதினாவுக்கு வந்து இஸ்லாத்தை படித்து கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் ஜிகாது செய்யவும் அவர்களோட எல்லா நேரத்துலையும் ஒன்றா இருந்தீங்க அனாதைகளை அரவணைச்சிங்க எல்லா நல்ல முகளிலையும் கலந்து கொண்டீங்க நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஈமான பாதுகாத்துக்காக அங்கே இருந்தோம் அவ்வளோ சிரமங்கள் அங்கே நாங்கள் அனுபவித்தோம் நீங்கள் எல்லா நன்மைகள்லையும் இருந்தீங்க நாங்கள் தான் வந்து சிரமம் அதிகமாக அனுபவித்தோம் நாங்கள் தான் நபிக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உமர்லானும் அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை உடனே அஸ்மாரதேலான என்ன பண்றாங்க நபீட்டை போறாங்க நபீட்டை போய் இந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டோம் யார் நெருக்கமானோங்கன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாவும் அப்படிங்கிறாங்க உடனே நபிசில சொல்லி காட்டுறாங்க மிக அருமையான நபிசிலா சொல்லி காட்டினாங்க நீங்க தான் ரெண்டு நீங்க ரெண்டு ஹெஜிரத் செஞ்சிருக்கீங்க இஸ்லாத்துக்காக மக்காவிலிருந்து அபிசினியா போனீங்க அபிசினியாலிருந்து இங்கே வந்திருக்கிறீங்க நீங்க இஸ்லாத்திற்காக இரண்டு ஹெஜ்ரத் செஞ்சிருக்கிறீங்க நீங்க தான் எனக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அப்ப இந்த அதிச அறிவிக்கும்போது அஸ்மா அஸ்மாபின் துணை அதியல்லா சொல்லி காட்டுறாங்க எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நான் மரணிக்கும் வரைக்கும் எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க இன்னும் குறிப்பா இந்த நபிசதாஸ்தம் சொன்ன உடனேயே அந்த அபிசினியாவுக்கு போனாங்கல்ல அனைத்து முஸ்லீம்களும் இந்த அதிச மனனம்ன்றதுக்காக அஸ்மா ரிதல்லான்னு அட்ட இந்த அதிச மனநமிட்டு வச்சு ரொம்ப சிறப்பான ஒரு தருணம் இந்த சிறப்பான ஒரு ஹதீஸ் சம்பவம் அபிஷா சொல்லியிருக்காங்க நாங்கள் தான் நெருக்கமானவர்கள் ஒரு இஜர செய்தவர்களை விட உமர் அல்லானோ விட நாங்கள் நெருக்கமானவர்கள் அப்படின்னு தெரிந்த பிறகு அபிசினியா இருந்து வந்த அனைவருமே ரொம்ப ஆர்வமா இந்த ஹதீச மனநம் விடுவதும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டாங்க அப்ப இதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியணும் ஒரு பெண் உமர் அல்லானோ எந்த அளவு ஸ்டேட்டஸ் இஸ்லாத்துல அவர்கள் வாதுறாங்க நாங்க தான் இருக்க மாட்டவங்கன்னு இன்னைக்கு பெண்களை நம்ம ஒரு எந்த ஒரு விஷயமும் விடுறது இல்லை அதே பெண் நபிசுலாஸ்கிட்ட போறாங்க இது ஒரு இன்னைக்கு இன்னைக்கு நடந்தா இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நம்ம அப்படியே உட்கார வச்சிருக்கோம் அது உமரலானுக்கு இருந்த அந்த ஒரு பவர் எந்த அளவு ரசுல்லா சுலாலஸ்தே பல நேரங்கள்ல ரசுல்லா சிலாலஸ்துக்கு ஆலோசனை கொடுத்தவர் எந்த ஒரு ஆலோசனை இருந்தாலும் நபிசுலாஸ் வந்து அவபகிறிஸ்திக்கலான்ட்டும் உமர்லான்ட்டும் திரும்ப திரும்ப கேட்டு பெறுவாங்க மேலும் சகி புகாரிலே வரக்கூடிய அதீஷ் பல ஆயத்துக்கள் உமர் நினைத்த விஷயங்கள் உதாரணத்துக்காக மது விளக்கப்பட்டது பர்தாவுடைய வசனம் இது பல வசனங்கள் அவருக்கு தோன்றிய அபிப்பா அபிப்பிராயங்களை அல்லா வசனமாகவே இறைக்கிறான் உமர்லானு இப்போ இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு பெண்ணுடைய உரிமை அங்கே பாருங்கள் உமர் எதிர்த்து பேசுகிறாங்க தன்னுடைய உரிமைக்காக ரசூல்லா சுல்லாஹும் தன்னுடைய சந்தேகத்தை போய் அங்கே சொல்லி அதுக்கு கிளாரிஃபிகேஷனும் பெறாங்க அதுக்கு தக்க பதிலும் பெற்றுக்கொள்கிறாங்க அப்போ பெண்ணுக்கு அந்த நேரத்தில் எந்தளவு உரிமை கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஒன்று என்ன பண்ணிடுறோம் ஒன்று இந்த மூலை இந்த எண்டுக்கு விட்டுடுறோம் பெண்களை வந்து எனக்கு என்ன விட்டுறது எங்கே வேணாப்போ எங்கே வேணா கேளிக்கையில் ஈடுபட்டுக்கோ எங்கே என்ன வேணா பண்ணிக்கணும் இன்னொரு ரெண்டு அவங்களை இங்கேயுமே விட்டுறதில்லை அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அடுப்படி அடுப்படி விட்டா வந்து துணி சமைக்கிறது துணி துவைக்கிறது தூங்கிறது பெண்ணுக்கு ஆணுக்கு அடிமையாக இருக்கிறது இந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்ப அனைத்து உரிமைகளும் நபிசிலரசம் காலத்துல பெண்களுக்கு இருந்துச்சு இப்ப இது மிக மிக சிறந்த ஒரு உதாரணம் அதே போல நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் உம்முகபிபார் இதான் வந்து எந்த அளவு நெருக்கமானவர்கள் குறைசிகள்ல வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் அபுசூபியான் அவர்களுடைய மகள் அதை எல்லாமே வந்து பார்த்திருந்தோம் அவர்களுடைய கணவர் அவர்களுடைய கணவரும் வந்து ஹிஜரத் செஞ்சு போயிருந்தாங்க அங்க அவர் என்ன போயிட்டார் சொன்னா அங்க போனோன்னா முருத்த இஸ்லாத்திய விட்டு வெளியேறி கிறிஸ்தவராக மாறிட்டார் இவர் வந்து அதாவது இந்த உபயதுல்லா பின் ஜஸ் இவர் என்ன பண்ணார் சொன்னா பல மதங்களை ஆய்வு செய்தவர் திரும்ப திரும்ப தாவிக்கிட்டே இருப்பாரு எங்கெங்க போறோமோ அந்தந்த மதத்துக்கு அவர் மாறிக்கிட்டே இருந்தாரு அவரு அவருடைய வரலாறே அதுதான் திரும்ப அங்க போன பிறகு முருத்ததாயி அவர் என்ன பண்ணிட்டாரு இஸ்லாத்தையை விட்டு வெளியேறி கிறிஸ்தவராக போயிட்டார் அப்ப இவர்களுக்கு எந்த அளவு ஒரு வேதனையா இருந்திருக்கும் முஹபிபா ரதியாக்கு வந்து இங்க ரொம்ப கண்ணியமான முறையில் ஒரு குறைசி தலைவர்களுடைய அவர்களுடைய மகள் இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக இசு போன ஒரு நபர் அங்கே போய் கணவர் தான் இருக்கலே சப்போர்ட்டு ஒரு பெண்ணுக்கு கணவரை போல நெருக்கமானவர் யாருமே இருக்க முடியாது அவரும் முறுத்ததாக போயிட்டார் அப்போ அவர் கூட திரும்ப ரசூல்லா செல்லால சொலம் இங்கிருந்து அவர்களை வந்து மனம் அது வரலாறு முன்னாடியே பார்த்துருந்தோம் ரசுல்லா சிவராசருடைய மனைவியை மனைவிகளை குறித்து பார்க்கும்போது அந்த வரலாறு நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அது நம்ம டீட்டெயிலாக அடுத்த வரக்கூடிய நிகழ்வுகளையும் பார்ப்போம் ஹிஜ்ரா பொதுவாகவே ஹிஜ்ரத்தை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹிஜ்ரத்தை பற்றி நம்ம இப்போ அதிகமாக பேசணும் நம்மளுடைய சூழ்நிலை இன்னைக்கு மக்காவுடைய சூழ்நிலை ஹிஜ்ரத்திற்கு இது எப்போது கடமை ஆகுதுன்னு ஒரு முஸ்லீமால் எப்போ ஒரு அடிப்படை கடமைகளை கூட பண்ண முடியலையோ தொழுகை செய்ய முடியல நோன்பு வைக்க முடியல தாடி வைக்க முடியல பாங்கு சொல்ல முடியல அடிப்படை கடமைகளே செய்யறதுக்கு தடையா இருக்குன்னு சொன்னா ஹிஜ்ரத் அப்போது கடமையாகிவிடுது ஹிஜ்ரத் எப்ப அனுமதி ஆகுதுன்னு சொன்னா பல துன்பங்கள் வருது பிரச்சனைகள் வருது அடிப்படை கடமைகள்லாம் செய்ய முடியுது ஆனா பல துன்பங்கள் பிரச்சனைகள் பல இன்னல்கள் வருது அப்ப அனுமதி இருக்கு ஹிஜ்ரத் செய்யறது எப்ப ஹராம் ஆகுதுன்னு சொன்னா அதாவது நான் இப்ப சொல்ற எல்லா கண்டிஷனுமே குஃபுரானவர்கள் இருக்கக்கூடிய நாட்டுல மைனாரிட்டியா நம்ம இருக்கக்கூடிய நாட்டுல ஹிஜ்ரத் எப்ப கடமைன்னு சொன்னா எப்ப அடிப்படை கடமைகளை நம்மளால செய்ய முடியலையோ அப்பதான் வந்து இஜரத் கடமையாகுது எப்ப அனுமதின்னு சொன்னா எப்ப துன்பங்கள் வருது ஆனா கடமைகள் நிறைவேற்ற முடியுது அப்ப அனுமதி இருக்கு எப்ப ஹராமாவுதுன்னு சொன்னா ஹிஜ்ரத் ஹராமாவும் சொன்னா நம்ம போனா ஒரு இஸ்லாமிய ஒரு கடமை இஸ்லாமிய முக்கியமான பொறுப்பை இங்க வந்து நிகழ்த்த முடியாதுன்றதா இப்போ ஒரு நபர் வந்து ஹிஜ்ரத் போகிறாரு அவர் போயிட்டா இந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய கடமை நின்று போயிடுது இல்லை முக்கியமாக பங்காற்ற வேண்டிய பணிகள் வந்து தடைப்படுது ஒரு முக்கியமான வேலை நடைப நடைபெறலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தாருல் குஃபர் அதாவது குஃஃருடைய நிலத்திலிருந்து ஹிஜ்ரத் சென்று போவது அவருக்கு ஹராமாயிருது இப்போ இந்த மூணு நிலையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அடுத்ததாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில இப்ப நம்ம முன்னாடியே இப்ப இந்த சம்பவங்கள் அனைத்துமே ஒரு முஸ்லீம் அல்லாத மன்னருக்கு கீழே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நமக்கும் ஏறத்தாலும் இப்ப அதே நிலைமைதான் அப்ப நம்ம வந்து குறிப்பா முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியில முஸ்லீம்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற சட்டத்தை நம்ம பேசியாகும் வரலாற்றுல அதை பற்றி மிக அதிகமாக பேசப்பட்டுள்ளது அதீஸ்கல்லி இருக்கு ஆனா இன்று அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை அதுதான் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருந்தாலும் அதை பற்றி இன்னைக்கு அதிகமாக பேசுறதுங்க அதை நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் ஓ அதில் குறிப்பாக வந்து அறிஞர்கள் உறுதியான கருத்தில் இருக்கிறாங்க காரணம் இல்லாமல் அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாம நமக்கு ஈமானோடு நல்ல அமல்களோடு நல்ல ஒரு அமல்கள் செய்யக்கூடிய இடம் இருந்தும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் குஃபருடைய குஃபர் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியில் முஷ்ரிகின்களுக்கு மத்தியில் இருப்பது வந்து கூடாது அப்படிங்கிறாங்க அறிஞர்கள் அது எக்ஸப்ஷன் நமக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கு அது நம்ம பின்னாடி பார்ப்போம் ரசூல்லா சொல்லாஹம் சொல்லி காட்டுறாங்க அன் அபரியுன் மிம்மன் அகான பைன லஹ்ரானியுள் முஷ்ரிக் ரசுல்லா சொல்லாஹம் சொல்லி காட்டுறாங்க அல்லாவை விடுத்து மற்றதை வணங்குவரோடு யார் இருக்கிறார்களோ நான் அவர்களோடு செய்வதற்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க அல்லா அல்லாது தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களோடு யார் இருக்கிறாங்களோ முஸ்லீம்கள் அவங்களுக்கு நான் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து அறிஞர்கள் சொல்றாங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் முஷிரிக்க முஷிரிக்கர்களோடு காஃபிர்களோடு எப்ப நமக்கு இருக்கிறதுக்கு அனுமதி சொன்னால் ஒரு காரணம் இருக்கணும் வலுவான காரணம் ஒன்று நம்ம அந்த இடத்துல இருந்து கல்வி தேடக்கூடிய நபராக இருக்கணும் இல்ல அந்த இடத்துல ஒரு பிசினஸ்க்காக வந்திருக்கணும் இல்ல டெம்பரவரியா ஏதாவது ஒரு வேலைக்காக வந்திருக்கலாம் மிக முக்கியமான விஷயம் நம்ம அந்த மத்தியில் இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் தாவா கடமையாயுதுன்னு சொல்றாங்க முஷிரிக்கின்களுக்கு மத்தியில் இருக்கும்போது காஃபிர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது தாவா வந்து ஒரு ஆப்ஷனல் கிடையாது இவர்களுக்கு தாவா நம்ம பண்ண வேண்டியது கடமையாக விடுதுன்னு அறிஞர்கள் கருத்து கருத்துல இருக்கிறாங்க அப்ப முசிரிக்கீர்களோடு இருக்கிறதுக்கு தாவா மிக முக்கியமான காரணம் இருந்து தாவா செய்தே ஆக வேண்டுங்கிறாங்க இப்போ தாவாங்கிறது நம்ம ஏதோ வந்து வெறும் நோட்டீஸ் மட்டும் கொடுக்குறது மக்களுக்கு வந்து இஸ்லாத்திய எடுத்துரைப்பது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பணிகள் சேவைகள் அனைத்துமே உள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாற்று ஆசிரியர் வந்து திரு குறிப்பிட்டு காட்டுறார் அப்போ முஷிரிக்கீர்கள் காஃபீர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் தாவா நம் மீது அந்த நேரத்தில் ஆப்ஷனல் கிடையாது விரும்புனா செய்கிறது கிடையாது நிச்சயமாக செய்தாகணும் அப்படின்னு சட்டம் சட்டம் சொல்கிறாங்க அப்போ இதையும் நம்ம மிக கவனத்தில் கொள்ள கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அடுத்ததாக உஸ்மானும் மதுவுன் அப்படிங்கிற ஒரு சகாபி என்ன பண்ணுறாரு சொன்னால் அபிசீனியா வந்து மக்காக்குறாரு எப்போ அந்த வதந்தி பரவுச்சியில் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் குறைசிகளெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு வதந்தி பரவி அவங்க வந்தாங்க அப்ப அதில் வந்தவர்கள் இவரும் ஒருவர் உஸ்மான் இப்போ மதுவன் ரதியெல்லா ஆனும் இவர் என்ன பண்றான்னு சொன்னா இவருக்கு வலிது பின் முகீரா இவர் மிக முக்கியமான ஒரு நபர் குறைசி காஃபியர்கள் இவர் என்ன பண்றாரு அடைக்கலம் கொடுக்குறாரு இந்த சகாபிக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு அவர் யாரும் அடிக்கக்கூடாது யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு இவர் என்ன பண்றாரு உஸ்மான் பின் மதுவூன் ரதியெல்லா ஆனும் இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா எல்லாருமே சிரம அனுபவிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மற்ற முஸ்லீம்கள் எல்லாம் அடி உத இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்து கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க இவ்வளவு சிரமம் அல்லாவுக்காக இவங்க பட்டு இவங்க பாவத்தை எல்லாம் கழிச்சுக்கிறாங்க இவங்க மட்டும் உயர்ந்த தரத்துக்கு போவாங்க நான் மட்டும் அடி வாங்காமல் சொகுச அமல் செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு கொடுத்த அடைக்கலத்தை வலிது பின் கொடுத்த அடைக்கலத்தை வலிது பின் வீட்டுக்கு போய் அடைக்கலத்தை நீங்க திரும்ப நீங்க பாதுகாப்பு அளித்தேன்னு சொன்னதா நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு உடனே வலிது பின் முகிரா வேணாம் அவங்க அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க வைப்பாங்கன்னு சொன்ன பிறகு இல்லை இல்லை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்க உடனே வந்து இவர் சொல்றாரு யாரு வலிது பின் முகிரா சொல்றாரு ஓகே நான் வாபஸ் வாங்கிட்டேன் நீ இன்னை மட்டும் என் பாதுகாப்பில் நீ காபத்துள்ளாக்கு நடுவர்னு அறிவிச்சு இல்லை இவர் என்னுடைய பாதுகாப்பில் இருக்காருன்னு நீ இங்க தனிப்பட்ட முறையில் ஓ வீட்டில் சொல்ற இதை நான் ஒத்துக்க முடியாது காபத்துள்ளாலே வந்து அருவி காபத்துள்ளாலே வந்து வந்து அறிவிப்பு செய்ய என்னுடைய பாதுகாப்பில் இருந்து உஸ்மான் பின் மது ரதியுல்ல வந்து நான் விடுவித்துட்டேன் அப்படின்னு காபத்துவாக்கு மத்தியில் வந்து அறிவிப்பு செய்யு அப்படின்னு சொன்னா இவர் அறிவிப்பு செய்யறாரு அடி வாங்கிறதுக்கு ஆசைப்படுறாரு துன்பத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆசைப்படுறாரு நானும் தியாகத்தை அனுபவிக்கணும் ஆசைப்படுறாரு மற்றவங்க எல்லாம் தியாகம் செஞ்சு கஷ்டத்தை அனுபவிச்சு அவங்களுடைய பாவத்தை போக்கிக்கிறாங்க சொருக்கத்தில் அவங்களுடைய தரா அவர்களுடைய நிலையை வந்து உயர்த்தி கொள்றாங்கன்னு புறாமப்படுறாரு அவர்களுடைய நன்மையை பார்த்து இப்போ இதுலேருந்து நம்ம என்ன விளைக்கணும்னு சொன்னால் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும்போது இல்லை ஒரு இஸ்லாமிய அமல்களை செய்யும்போது ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது தண்டனை கிடையாது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அவர்களுடைய சொர்க்கத்தில் அவர்களுடைய இடம் உயர்த்தப்படுது இன்னைக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர்களை தாவா செய்யக்கூடிய நபர்களை அடிக்கிறாங்க ஒடுக்கிறாங்க எல்லாம் பார்க்குறோம்ல அப்போ அது அவர்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய தண்டனை கிடையாது அல்லா அவர்களுக்கு அளிக்கக்கூடிய கண்ணியம் சொர்க்கத்தில் அளிக்க போக இருக்கக்கூடிய உயர்வு அப்போ உடனே இந்த சகாப் என்ன பண்ணிடாரு அவருடைய பாதுகாப்புலேருந்து விடுபட்டுறாரு விடுபட்டுட்டு சுதந்திரமாக அங்கே இங்கே தொழுகிறாரு இஸ்லாமியை பிரச்சாரம் பண்ணுறாரு ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறாரு இப்படியே ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பொதுவாகவே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அரபுகள் இடத்துல அந்த கவிதை பாடக்கூடிய அந்த சபைகள் இருக்கும் அரபுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சபையில வந்து முக்கியமான கவிஞர்கள் எல்லாம் உட்காந்து அவர் அவர்களுடைய கவிதைகளை வந்து சொல்றாங்க அப்ப வந்து லுபைத் அப்படிங்கிற ஒரு அரபு கவிஞர் அவர் மக்காவாசி கிடையாது வெளியூறுவார் வெளியூறுவாரு ரொம்ப முக்கியமான கவிஞர் ருபைங்கிறவர் அவர் வந்து கவிதை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த உஸ்மான் பின் மதுவூன் ரதுல்லான் இவர்கள் வந்து ஆடியன்ஸா இருக்கிறார் பல நூற்றுக்கணக்கான ஆடியன்ஸ் அங்க உட்காந்துருக்காங்க பார்வையாளர்கள் இவர் என்ன பண்றாரு அவருடைய கவிதைக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் கவிதையெல்லாம் எங்கெங்க குஃஃரான வார்த்தைகள் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஏகத்துவத்தை அத்தனை பேர் இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருக்கார் அவருக்கு தைரியத்தை பாருங்க அவருடைய ஈமானுடைய உறுதியை பாருங்க அவர் சொல்ற அனைத்துக்குமே வந்து பதில் கொடுத்துட்டு இருக்கார் எல்லாரும் அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க உடனே லுபய்துக்கு வந்து சரியான கோவம் வந்துருச்சு உடனே அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவர் உடனே ரியாக்ஷன் பண்றாரு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து இவர் வெறி விட்டுறாரு நான் வந்து என்ன நீங்க என்ன மதிக்காம பண்ணிட்டீங்க இந்த மாதிரி உங்க நபர் வந்து இப்படி பண்றாருன்னு சொன்னோன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ்ல ஒருத்தர் சொல்றாரு இவர் வந்து பைத்தியம் முகம்மதை ஏற்றுக்கொண்ட ஒரு பைத்தியம் இவர் இப்படிதான் நம்மளுடைய இறை கொள்கையை நம்மளுடைய சிலைகள்லாம் திட்டுவாரு ஏசுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் ஒருவர் வந்து அவர்களை கடுமையாக தாக்குறாங்க பார்வையாளர்கள்லாம் எந்த அளவுன்னு சொன்னா ஒரு கண்ணே போயிடுச்சு கண்ணில் குத்தி அவர்களுடைய கண்ணு வந்து ஒரு கண்ணை இழந்துட்டாங்க அப்போ வலிதுபின் முகீராக திரும்ப வராரு ஒரு கண்ணு போயிருச்சு நான் அப்போவே சொன்னேன் என்னுடைய பாதுகாப்புலேருந்து போகாத நான் வந்து கொடுத்த அந்த ப்ரொடக்ஷனை வந்து நீ வந்து திரும்ப வாங்கிக்காதன்னு சொன்னேன் நான் நீ திரும்ப வாங்கிட்டிய இப்பயே ஒன்று கெட்டு போயிடல திரும்ப என்னுடைய பாதுகாப்பு கீழே வந்துரு நான் உனக்கு அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லிக்காட்டுறாரு உஸ்மான் பின் மது ரதியலான்னு சொல்லிக்காட்டுறாங்க உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவை கிடையாது அல்லாவுடைய பாதுகாப்பு போதும் அல்லா என்னை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி மிக உறுதியா இஸ்லாத்துக்காரர் தியாகத்தை அணிவிக்கிறார் இப்ப இவரும் அபிசினியாவுல இருந்து வந்து இங்கு கஷ்டத்தை அனுபவித்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய சஹாபியில ஒருத்தர் அடுத்ததாக அபுபக்கர் ரதியில் ஆனோ இவர் நபிசுல்லா அனுமதி கேட்டாரு இந்த அபிசினியாவுக்கு சென்ற முதல் ஹிஜரத்துக்கு தானும் செல்ல வேண்டும் அப்படின்னு அனுமதியும் கேட்டாரு நபிசுல்லா அனுமதியும் கொடுத்துட்டாங்க இவரும் போயிட்டாரு போயிட்டு எமன்ல போய் தங்குறாரு ஆண்டவே எமன்ல தங்குறாரு தங்கும்போது இவ்ணு துகண்ணா அதாவது அல் ஹாபிஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான கோத்திரம் மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்த இவ்ணு துகண்ணா அப்படிங்கிற என்ன பண்றான்னு சொன்னா அபுபக்கர் சித்திக்கிறது இல்லான் பார்த்து ஏன் நீங்க வெளியே விட்டீங்க மக்கா உன்ட்டு நீங்கள் மக்கால எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் நீங்களே உங்களுடைய உடைமை சொத்து குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரீங்கன்னு சொன்னா அதுவும் நீங்க வந்து மிக கண்ணியமானவர் ஏழைகளை உபசரி உபசரிக்கக்கூடியவர் அனாதைகளை வந்து பராமரிக்கக்கூடியவர் அடிமைகளை விடு விடுதலை விடக்கூடியவர் நன்மையில் முந்தக்கூடியவர் அப்படின்னு அவருடைய அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லி உங்களையே அவங்க வெளியில் அனுப்புற அளவு துணிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கூட்டிட்டு வந்துடுறார் திரும்ப குறைசிகள்கிட்டையே மக்காவுக்கே கூட்டிட்டு வந்து காபத்துலாக இடத்துல நிக்க வச்சுட்டு குறைசிகள்கிட்ட வந்து இவர் பேசுறாரு ஏன் வந்து இவருக்கு நீங்கள் டார்ச்சர் பண்ணி வெளியில் அனுப்புறீங்க இவர் வந்து நீங்கள் என்ன மாட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது இவர் அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேசி ஒரு முடிவுக்கு போகிறார் உடனே குறைசிகள் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ன அடிக்க மாட்டோம் அவரை துன்புறுத்த மாட்டோம் அவர் என்ன வேணா பண்ணிட்டோம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அவர் இனிமேட்டு பொது வெளியில் வந்து தொழுவக்கூடாது ஏன்னா அவபக்கர சித்திக்கிறதான தொழுவும்போது பல நபர்கள் வந்து நின்னு வேடிக்கை பார்த்து ஈமானை ஏற்றுக்கொள்வாங்க அவருடைய பொதுவாகவே தெரியும் குரானை கொண்டுதான் ரசுல்லா சிவாஸ்ரம் அழைப்பு விடுத்தார்கள் நம்ம போன அமர்வுகளே பார்த்தோம் குறைசிகள் எல்லாமே சஜிதா செஞ்சாங்க ரபிசுல்லாஸ்ரம் தொழுது சஜிதா போகும்போது அவர்களும் சஜிதா செல்லும் அளவுக்கு குரான் வந்து அவர்கள் மீது தாக்கத்தை செலுத்தியது அப்ப அவர் வந்து பொதுவில் நல்ல சத்தம் போட்டு தொழுவுறது குறைசிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது இன்னும் அவர்கள் அவ்வக்கர் சித்திக்கலானும் ரொம்ப குசுவோட அதாவது ரொம்ப உள்ளட்சத்தோட தொழுவாங்க ரொம்ப அழுதுருவாங்க தொழுவும் போதே அழுதுருவாங்க எந்த அளவுன்னு சொன்னா நபி சொல்லா அஸ்லாம் மரணத்தின் போது ஆயிஷா அல்லா நான் சொல்லி காட்டுறாங்க நபிஸ்லா மரணத்துக்கு பிறகு அவரை வந்து நீங்க இமாமா நீங்க நியமிக்காதீங்க அவர் ரொம்ப பலகீனமான ஒரு தொழுகையில கூட அழுதுருவாரு அப்படின்னு ஆயிஷா அல்லா சொல்லி காட்டுவாங்க அந்த தொழுகையில உள்ளட்சத்தோடு அழுதுகிட்டே குறானு உதுவார் இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்போ குறைசிகள் குறைசிகள் வந்து ஒரு டீலிங் பேசுகிறார் டீலிங் பேசுகிறாங்க அவர் இருக்கட்டும் நாங்கள் அடிக்க மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் ஆனால் அவர் பொது வழியில் தொழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க இவரும் ஓகே இப்படின்னு தூக்கம்னாவும் ஓகே அவக்க சுத்திக்கலானு ஓகேன்றாங்க உடனே என்ன பண்ணிடறாங்க அவ்வக்க சுத்திகளானோ வீட்டில் கொஞ்சம் நாள் பார்க்குறாரு பார்த்துட்டு அமல் வந்து பொது வழியில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன பண்றாரு சனா அப்படிங்கிற ஒரு இடம் வீட்டில் அதாவது வீட்டில் திண்ணைன்னு சொல்லுவாங்க நமக்கு திண்ணை கொல்லப்புறம் அதாவது அந்த இடத்துல நின்று எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இன்னைக்கு நமக்கு திண்ணையில் நின்று தொழுதா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் அவ்வக்கர் சுத்திக்கலாம் என்ன பண்றாங்க அங்கே ஒரு முசல்லாவை அமைச்சர்றாங்க அங்கேயே ஒரு தொழுவுமிடத்தை அமைச்சுக்கிட்டு தொழுவ ஆரம்பிக்கிறாங்க என் வீட்டில் தானே நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க சத்தமாக எப்பையும் போல பழைய போல தொழுவ ஆரம்பிச்சிடறாங்க பொது அது பொது சொல்ல முடியாது அவருடைய வீட்டில் அவருடைய வீட்டில் அனைவரும் பார்வையில் படக்கூடிய அனைவரும் காதில் அவங்க பேசுகிறது அவர்கள் குரானு ஓதக்கூடியது காதில் உழக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல தொழுவ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ உடனே வந்து குறைசிகள் என்ன பண்ணிடுறாங்க மறுபடியும் இந்த எஃபெக்ட் இருக்குது குறைசிகள் வராங்க கேட்குறாங்க ஹிதா கிடைக்குது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு உடனே குறைசிகள் என்ன பண்ணுறாங்க அந்த இன்னும் துகன்னா அந்த நபர்கிட்ட போயிட்டு யார் அடைக்கலம் கொடுத்தாரோ யார் பாதுகாப்பு அளித்தாரோ அவர்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் அவரு பொது இடத்துல தொழுவக்கூடாதுன்னு இப்போ பாருங்கள் திரும்ப வீட்டில் வந்து வெளியில் வந்து தொழுதுட்டு இருக்கிறாரு நீங்கள் சொல்ல வந்தால் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கிட்ட ஓட அவரும் மக்களுக்கு வெளியில் இருக்கிறாரு பாருங்கள் இப்படி எல்லாம் இஸ்லாத்தை தடுக்கிறாங்கன்னு இப்போ உடனே அவர் போய் இவ்வளோத்துக்குன்னா திரும்ப வராரு நம்ம நீங்கள் தான் பொது வெளியில் மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்ற பிறகு அவுபக்க சித்திக்கலான்னு சொல்லிட்டாங்க உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை எனக்கு அல்லாவுடைய பாதுகாப்பு போதும் நான் இங்க மக்காலதான் இருக்க போறேன் உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு தேவை கிடையாது உன்னுடைய பாதுகாப்பை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் திரும்ப பெற்று கொண்டு போயிட்டாங்க இதுல முக்கியமான படிப்பினை என்னன்னு சொன்னா இந்த இன்சிடெண்ட்ல மிக முக்கிய படிப்பினை என்னன்னு சொன்னா வணங்குவதற்காக எதை வேணா தியாகம் செய்யக்கூடுங்களான்னு அவுபக்க சித்திக்கதையெல்லாம் அவர்கள் எப்பேற்பட்ட செல்வந்தர் மக்காவில் எப்பேற்பட்ட வம்சத்தை சேர்ந்தவர் எப்பேற்பட்ட குடும்பத்தை கொண்டவர் அனைத்தையுமே விட்டுட்டு தன்னுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்காக அபிசினியாவுக்கு போறதுக்கு போய் பாதி வழியில திரும்ப வந்தவர் அனைத்தையுமே துறந்திருக்கிறார் இரண்டாவது நல்ல அமல்களை வந்து யாரு ஒரு காஃபிர் நினைவுக்கு ஒரு அளவுக்கு நல்லமல் செஞ்சிருக்காரு இப்ப தூக்கன்னா அவர் சொல்லிக்காட்டார் உங்களையா வெளில அனுச்சிட்டாங்க நீங்க அனாதைகளை வந்து ஆதரிக்கிறீங்க அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமை விடுறீங்க உறவுகளோடு ஒட்டி வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களையே வந்து அவர்கள் வெளியே அனுப்புறாங்களா நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு முசிரிக்கு வந்து இன்னொரு முசிறிகிட்ட வந்து பேசும் அளவுக்கு அவருடைய நல்ல அமல்கள் அந்த அந்த நகரத்திலே பிரபலமாக இருந்தான் இப்ப இது முக்கியமான அடுத்த படிப்பினை அடுத்த படிப்பினை என்னன்னு சொன்னா தொழுகையா இருக்கட்டும் அவர்களுடைய தொழுகை ஒரு தாவாவாக இருந்துச்சு மக்கள் வந்து கேட்டுக்கூடியவங்களா இருந்தாங்க அவர்களுடைய தொழுகை அமல்கள் பிற மக்களுக்கு தாவாவாக இருந்துச்சு இது நம்மளும் இதுல படிப்பு எடுக்கணும் இன்னைக்கு நம்ம பாங்கு சொல்றோம் ஒரு பயான் நடக்குது தராவி நடக்குது அதே போல ரமணான பயான்கள் நடக்குது இதெல்லாம் வந்து ஒரு அமல் இந்த அமல் மற்றவர்களுக்கு தெரிய மாதிரி செய்யணும் சில அமல்கள் தெரிய மாதிரி தான் செய்தாவணும் இப்ப இதை கொண்டு எப்படி ஹிதாயத்து கிடைச்சோ இதே மாதிரி மக்களுக்கு இதை கொண்டும் ஹிதாயத்து கிடைக்கும் இன்னைக்கு எத்தனை பேரு பள்ளியில் நடக்கக்கூடிய ஜுமாவோட பயணம் கேட்டு எத்தனை பேரு தராவிக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த உரையை கேட்டு இஸ்லாத்தியேற்ற நபர்கள் இருக்கிறாங்க அவபக்கர சித்திகள்லான செஞ்ச அதே அமல் தான் இதுவும் இன்னும் குறிப்பா இஃப்தார் இந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லிக்காட்டுறாரு இஃப்தார்ல வந்து அவங்கள பங்கெடுக்க வைக்கணும் நம்ம காரணம் ஏன்னு சொன்னா அவர்கள் நம்மளோட சகோதரத்துவத்தை பார்ப்பாங்க இங்க தீண்டாம கிடையாது இங்க நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் கிடையாது எல்லாம் ஒரே மாதிரி சாப்பிட்றாங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் நோன்பு திறக்கிறாங்க துவா செய்யறாங்க எங்க எந்த ஒரு பாகுபாடும் இல்ல இதுவே மிகப்பெரிய தாவா அவங்களுக்கு இப்ப அவர்களை இஃப்தாருக்கு அழைக்கணும் அதே போல நம்ம செய்யக்கூடிய அமல்களை பார்க்க வைக்கணும் நம்ம பள்ளியை கூட்டு வந்து இதுதான் நடக்குது இங்கே எதுவும் கிடையாது நாங்க கிபிலா பார்த்து தொழுகிறோம் எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு அப்ப நம்மளுடைய அமல்களை சில அமல்களை அவர்களுக்கு தாவாவாக ஆக்கணும் இதுல மிகப்பெரிய படிப்பினை இருக்கு அப்ப தொழுகையே தாவாவாக இருந்துச்சு அவர்களுக்கு அவபகசித்தினாளுடைய தொழுகை தாவமாக இருந்துச்சு நமக்கு வந்து எந்தெந்த அமல்கள் தாவமாக அமையும் அப்படிங்கிறது நம்ம ஒரு சில அமல்களை தான் பார்த்தோம் இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க உதவுறாங்க எந்த உதவுறாங்க இப்ப இன்னைக்கு மழை வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் நம்ம மக்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பணியுமே ஒரு தாவா தான் அப்ப நம்மளுடைய நல்லமல்கள் சில நேரங்களில் வெளி காட்டுவதன் மூலம் அது அவர்களுக்கு தாவாவாக அமைவது அப்படிங்கிறது இதுல எடுக்கக்கூடிய சட்டம் அதே இது போன்ற அமல்களை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் இதுதான் வந்து இந்த வரலாற்று அரசு சொல்லி இது வந்து அபுபுக்கர் சித்திக்கு அது இல்லாம இந்த குறிப்பிட்ட இந்த ஹிஜனத்து போயிட்டு திரும்ப வந்து நடந்த சம்பவத்திலிருந்து எடுக்கக்கூடிய படிப்பினைகள் மட்டும் இப்போ நம்ம இந்த வரலாற்றில் பொதுவாகவே மற்ற வரலாறுகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் எல்லா வரலாற்றிலும் ஜஸ்ட் வரலாற்றுகள் நடந்து நடந்துன்னு வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட வரலாறில் ஒவ்வொரு சம்பவத்திலிருந்தும் படிப்பினைகள் எடுத்து நமக்கு என்ன அப்படிங்கிறத இந்த வரலாற்று ஆசிரியர் சொல்லிக்காட்டுவார் அதனால தான் இந்த வரலாற்றை தேர்ந்தெடுத்து நம்ம பார்க்குறோம் அதே இது உலகத்தில் மிக பிரபலமான ஒரு வரலாறு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பல புத்தகங்கள் ஆடியோக்களாக மாற்றப்பட்டிருக்கு வரலாற்றுகளில் இன்னைக்கு இந்த நம்ம தமிழில் ரஹீக் இருக்குது ரஹீக் பல வரலாறுகள் இருக்கு அனைத்துமே வந்து இது புத்தக வடிவிலிருந்து ஆடியோ வடிவாக மாற்றப்பட்டிருக்கு ஆடியோவாக ஒருத்தர் பேசினதை புத்தகமாகி பல பிரதிகள் போகி அதே ஆடியோ வடிவிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் கேட்டு பயன்பற்ற இந்த வரலாறு இருக்கே இதில் படிப்படைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதனால தான் இந்த வரலாற்றை நம்ம தேர்ந்தெடுத்து பேசுகிறோம் அதே போல் இது உலக பிரபலமான வரலாறு அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட குறிப்பிட நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்போ இந்த படிப்பினைகள் எல்லாத்தையுமே நம்முடைய வாழ்வில் எடுத்து ஈமானில் அவர்கள் எப்படி உறுதியாக இருந்தார்களோ அதே போல நம் ஈமானில் உறுதியாக வைத்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லா தந்து வேண்டும் என்று இன்றைய உரையை முடித்து விளையாடும் வாசுதாக அவர்களுக்கு